அவர்களின் நபிசல்லு அரை வசல்லம் அவர்கள் இரவில் எழுந்து தொழிலானார்கள் அவர்களோடு நானும் தொழுவதற்காக அவர்களின் இடது பக்கம் நின்றேன் அப்போது தொழுகில் நின்றவாறே என் தலையில் படித்து அவர்களின் வலது பக்கம் நிறுத்தினார்கள்